வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கரீபியன் கடலில் டொமினிகா தீவை முதன் முதலில் கொலம்பஸ் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க விடுதலை படை கலைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு பாம்பே டைம்ஸ்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 புதன் புதன்கோலை அடைந்த முதலாவது விண்கலம் என்ற சாதனையை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாம் ஆண்டு அவுரங்கசீப் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராஜேந்திரநாத் முகர்ஜி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ கே செட்டியார் தமிழில் பயண இலக்கியத்தின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அன்னை பூபதி இந்திய அமைதி படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சென் நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜாக் மைனர் அமெரிக்க பறவையியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யோன் மெட்ஸிங்கர் பிரான்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மோகன் ராம் இந்திய பத்திரிகையாளர் மனித உரிமை செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இ வி சரோஜா தமிழ் திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டபிள்யூ டி அமரதேவா சிங்கள பாடகர் இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரேஷ்மா பாகிஸ்தானிய நாட்டுப்புற இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் நாட்டில் கலாச்சார தினம் பனாமா நாட்டின் விடுதலை தினம் டாமினிக்காவின் விடுதலை தினம்